அத்தியாயம் தொன்னூற்றி ஆறு அல் அலக் கருவுற்ற சினை முட்டை அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய அல்லாஹின் பெயரால் முகமதே படைத்த உமது இறைவனின் பெயரால் ஓதுவீராக அவன் மனிதனை கருவுற்ற சினை முட்டையிலிருந்து படைத்தான் ஓதுவீராக உமது இறைவன் கண்ணியமானவன் அவனை எழுதுகோளால் அறியாதவற்றை மனிதனுக்கு கற்று தந்தான் அவ்வாறில்லை தன்னை தேவையற்றவன் என கருதியதால் மனிதன் வரம்பு மீறுகிறான் உமது இறைவனிடமே திரும்பி செல்லுதல் உண்டு தொழும் அடியாரை தடுப்பவனை பார்த்தீரார் அவர் நேர் வழியில் இருப்பதையும் அல்லதி இரையச்சத்தை ஏவுவதையும் அவன் பொய்யன கருதி அலட்சியம் செய்வதை நீர் கவனித்தீரா பார்க்கிறான் என்பதை அவன் அறியவில்லையா அவ்வாறில்லை அவன் விலகிக் கொள்ளவில்லையானால் முன்னெற்றியை பிடிப்போம் அது குற்றமிழைத்த பொய்க்கூறிய முன்னெற்றி அவன் தனது சபையோரை அழைக்கட்டும் நாம் நரகின் காவலர்களை அழைப்போம் எனவே அவனுக்கு கட்டுப்படாதீர் சஜிதா செய்வீராக நெருங்குவீராக